வணக்கம் நற்றிணைய உறவுகளே சிங்கப்பூரிலிருந்து மனோகரன் இந்த பதிவானது ஈரோட்டில் பிறந்து தர்சமயம் மங்களூரில் வசித்து வரும் நம் நற்றினையின் தபால் தலை நாயகன் உயர் திரு ஸ்ரீதரையாவுக்கான கேள்வி தங்களது அஞ்சல் தலை படைப்பை கேட்டேன் நிறைய தகவல்களை அறிந்து கொண்டேன் தகவல் பரிமாற்றம் வியாபார உத்திக்கு தபால் தலை எவ்வளவு பங்காற்றுகிறது அது எப்படி பங்காற்றுகிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தொடங்கி இதனால் முடிய உள்ள வரலாறு கேட்டேன் அருமை எனக்கு சிறு வயதிலிருந்து ஒரு கேள்வி அது இது முடிய எனக்கு விடை கிடைக்கவில்லை தங்களிடம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் நீங்கள் அஞ்சல் தலையை அலசி ஆராய்ந்து எல்லா முன்னூத்தி டிகிரி கோணத்திலும் அலசி ஆராய்ந்து உள்ளீர்கள் கேள்வி என்னவெனில் இப்ப உள்ளூர் தபால்கள் இந்திய அஞ்சல் தலை ஊழியர்களை வைத்து அது டிஸ்ட்ரிபியூட் செய்கிறாங்க ஸோ எல்லாமே நம்ம இந்திய அஞ்சல் தலை எல்லா செலவுகளையும் அவங்களே கண்காணித்துக் கொள்கிறார்கள் ஆனால் நம் இந்தியாவிலிருந்து இப்போ பலதரப்பட்ட நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு கப்பல் மூலமாவோ அல்லது விமானம் மூலமாக ஏர்மயில் அண்ட் ஷிப் மைல் எல்லாம் போகிறது ஆனால் அதற்கான கட்டணம் இந்திய அஞ்சல் தலை வசூலிக்கிறது ஆனால் இந்த ஏரோபிளானில் எடுத்து செல்வதா இருந்தாலும் கப்பலில் செல்வதா இருந்தாலும் ஏர்கார்கோ சிப் கார்கோ அதற்கான கட்டணம் செலுத்த வேண்டும் அது அந்த எந்த நாட்டுக்கு போகிறதோ அந்த நாட்டில் அதை ரிசீவ் பண்ணி அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது அந்த உள்நாட்டு தபால் நிறுவனம் எப்படி இந்த பணத்தை ரிசீவ் பண்றாங்க போதும் அந்த உள்ள தபால் செலவுகளை இந்திய அரசாங்கமே செலுத்துமா எப்படி இந்த கட்டண பரிமாற்று நடைபெறுகிறது இது எனக்கு ரொம்ப நாளான கேள்வி என்னுடைய கேள்விக்கு பதில் தாருமடி தால்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சிறிதராய்யா தங்களது சேவை நற்றினைக்கு தேவை தொடர்ந்து பொங்கலியுங்கள் நற்றினையின் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் நாம ஒரு தபால் உள்ளூர்ல அதாவது இந்தியாவுக்குள்ள அனுப்பும் போது அந்த தபால இந்திய அஞ்சல் துறை அதை குறிப்பிட்ட ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உரிய சட்ட விதிமுறைகள் இருக்கும் அதை பொறுத்து அந்த தபால்களை போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஊர்ல சேர்க்க வேண்டிய நபருக்கு போய் சேர்ந்துருது ஆனா அதே தபால் ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது எப்படி அதை கையாளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு ஒவ்வொரு நாடும் பிற நாட்டோட வர்த்தகம் செய்யறதுக்கு ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிற மாதிரி தபால்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தபால் போக்குவரத்து நடக்கும் உலக நாடுகள் தபால் போக்குவரத்துக்கு ஒரு படி மேல போனாங்க அத பத்தி நான் இந்த வாரம் உங்களுக்கு சொல்ல போறேன் இதை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஒரு பெரிய மைல்கல் உலக தபால் சேவையை மாத்தி நாள் தான் அது எப்படிங்கிறீங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலாம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டு தபால் உதாரணத்துக்கு இந்தியாவில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி போகும்னா முதல்ல இந்தியாவில இருந்து சிங்கப்பூர் போகும் அப்புறம் அங்கிருந்து ஆஸ்திரேலியா போகும் இந்த தபால் போக்குவரத்துல பார்த்தோம்னா ரெண்டு நாடுகள் வருது ஒன்னு சிங்கப்பூர் அடுத்தது ஆஸ்திரேலியா இல்லையா சோ இந்திய அரசாங்கம் இந்த தபால் போக்குவரத்துக்கு முதல்ல சிங்கப்பூர் நாட்டோட ஒரு தபால் சேவைக்கான ஒரு ஒப்பந்தம் போடணும் அப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஒரு தபால் சேவை ஒப்பந்தம் போடணும் இந்த ஒப்பந்தத்தின் படி இந்தியாவிலிருந்து அனுப்புற அந்த தபால்ல சிங்கப்பூர் நாட்டோட மதிப்புல சிங்கப்பூர் அஞ்சல் தலையையும் ஆஸ்திரேலியா நாட்டோட மதிப்புல ஆஸ்திரேலியாவோட அஞ்சல் தலையையும் ஒட்டி நாம அனுப்பணும் இந்தியாவில சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா நாடுகளோட அஞ்சல் தலை வித்தாங்களான்னா ஆமாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுக்கு முன்னாடி வித்துட்டு இருந்தாங்க இந்தியாலேயே பல வெளிநாட்டு அஞ்சல் தொலைகள் கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்படி இந்தியாவிலிருந்து எந்தெந்த வெளிநாட்டுக்கெல்லாம் தபால் போகுதோ அந்தந்த நாடுகள் ஒவ்வொன்றோடையும் இந்தியா வந்து ஒப்பந்தம் போட்டே ஆகணுங்கிற நிலைமை தான் இருந்தது இது இந்தியாவுக்கு மட்டும் தானா இல்லை உலக நாடுகள் எல்லாமே இதே வழியத்தான் பின்பற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதனால ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு நாடுகளோட அஞ்சல் தலைகள் கையிருப்பு இருக்க வேண்டிய கட்டாயம் ஆயிருச்சு அதே தபால் அனுப்புறவரும் அந்த தபால் எந்தெந்த நாடுகளை எல்லாம் கடந்து செல்லணுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அஞ்சல் தலைகளை ஒட்டி அனுப்பணும் எங்கேயாவது குறைவான அஞ்சல் தலை ஒட்டி அனுப்பிச்சிட்டோம்னா அந்த தபால் போய் சேரவே முடியாது இந்த உலக நாடுகளுக்கிடையே இருந்த சிக்கலை போக்குனுதான் ஜர்மனி நாட்டை சேர்ந்த ஹென்ரிக் வான் ஸ்டீபன்ங்கிறவர் இவர் கண்டுபிடிச்சதுதான் உலக தபால் போக்குவரத்து முறை இந்த முறையில உலக நாடுகளோட தபால் சேவைகள் எல்லாமே ஒரே சட்ட உட்பட்டு தங்களோட சேவைகளை கொடுக்கணுங்கிறது தான் தலையாய சட்டமா இருந்தது உலக நாடுகள் எல்லாம் ஒரே மாதிரியான தபால் மதிப்பை தான் மக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கணுங்கிறது தான் முதல் குறிக்கோள் அடுத்தது ஒரு வெளிநாட்டு தபால் எந்த நாட்டிலிருந்து அனுப்பப்படுதோ அந்த நாட்டோட மதிப்பில் தபால் தலைகளை ஒட்டி அனுப்பிச்சா போதும் மற்ற நாட்டுகளோட தபால் தலைகளை ஒட்ட தேவையில்லை இந்த ரெண்டும் மெயின் குறிக்கோள இருந்தது ஸ்டீஃபன் கொண்டு வந்த நடைமுறையில இதை எல்லா நாடுகளும் ஒப்பு கொண்டு ஆரம்பிச்சதுதான் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படிங்கிற அனைத்துலக அஞ்சல் ஒன்றியம் இந்த ஒன்றியம் ஆரம்பிச்ச நாள்தான் தான் அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு அதைத்தான் நாம இன்னைக்கு வரைக்கும் உலக தபால் தினமாக கொண்டாடுறோம் மேலும் இந்த ஒன்றியத்துல வேற என்னென்ன சட்டங்கள்லாம் இருந்தது இந்த ஒன்றியத்துல எந்தெந்த நாடுகள் எல்லாம் இருக்கு இந்தியா இந்த ஒன்றியத்துல எப்போ உறுப்பினராக சேர்ந்தாங்க இந்த ஒன்றியத்தோட தலைமை அலுவலகம் எங்க இருக்கு இந்த ஒன்றியம் சம்பந்தமான அஞ்சல் தலை எப்ப வெளியிட்டாங்க இப்படிப்பட்ட தகவல்களை நம்ம அஞ்சல் தலை பயணத்துல அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்